சசிமாமா எனக்கு ஒரு சந்தேகம் சசிமாமா அதான என்னடா இவ்வளவு நாளா சந்தேகமே கேட்காம இருக்கேன்னு பார்த்தேன் சந்தேகம் வந்துருச்சா உனக்கு கேளு என்ன சந்தேகம் ஒண்ணும்ல இப்ப காலையில எட்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் நேசகானம் அப்படிங்கிற இணைய வானொலி மூலமா நட்டினை நிகழ்ச்சிகளாம் கொடுத்துக்கிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு இடையில ஒரு போன் நம்பர் ஒன்ன சொல்லி எல்லாரும் நட்டினைகள் இணையுங்கள் நட்டினைகள் இணையுங்கள்னு சொல்லு அது எதுக்குமாமா இணையன்னு அதனால என்ன பலன் இருக்குமாமா அதுவா அது ஒண்ணும்லடா இப்ப இந்த இதில் வந்து வானொலியில கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு உனக்கு ஒரு அவசர நீ வெளியில் போயிட்டேன் இந்த நிகழ்ச்சியெல்லாம் உனக்கு கேட்க முடியாம போச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவே ஒரு கேட்க முடியாம போயிரும்ல ஆமாமா வேலை இருந்தால் போய் பார்க்காத கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் அதுக்குதான் நீ போயிட்டுனா கேட்க முடியாம போயிரும் அதுக்குதான் ஒரு மாற்று ஏற்பாடா என்ன பண்றோம் இப்போ இந்த நற்றின வந்து நீ ஒரு உறுப்பினராக சேர்ந்துகிட்டீங்கன்னா உனக்கு வாட்ஸ்அப் மூலமா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்துடும் அதை நீ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு உனக்கு எப்போ உனக்கு நேரம் இருக்குது அப்போ நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கு என்ன ஒன்று கேட்டால் அந்த நட்டினுடைய ஒரு தொடர்பு எண் சொல்கிறோம்ல எண்பத்தி ரெண்டு இருபது தொள்ளாயிரத்தி அந்த எண்ணுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாச்சுன்னா உன்னுடைய நம்பருக்கு தினமும் நம்முடைய நட்டினி நிகழ்ச்சியெல்லாம் வரும் பரவாயில்ல இது நல்லா இருக்கு மாமா எப்படி மாமா இப்படி எல்லாம் நீங்கள் யோசிக்கிறீயா இல்லை நீ கொடுத்த ஐடியா தான்ண்டா உங்கக பழகிற்கெட் நிகழ்ச்சிகள் கேட்டுக்கலாம் இது மொபைல்லாம் இல்ல வீட்டில் கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்ட வருஷ கணக்கா வச்சுக்கலாம் எப்ப தோது போடுதா அப்படின்னு கேட்டுக்கலாம் என்ன நம்பர் சொல்லுங்க அட இப்போ தானடா சொன்னேன் திருப்பி திருப்பி உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் வா நீ ஒரு விட சொன்னா மண்டல எதிக்க மாட்டியா அடா சொல்லுங்க மாமா ஒரு அளவுக்கு ரெண்டு தடவை சொன்னா குறைஞ்சா ஒரு என்ன நம்பர் அது அடா அதான்ண்டா எண்பத்தி ரெண்டு இருபது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நீ யாங்க வச்சுக்கலாம் இந்த நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லு அனுப்பிச்சாச்சுன்னா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த நாட்டின் நிகழ்ச்சிகளெலாம் வரும் கேட்டுக்கலாம் சரி மாமா ஏ ஏன் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்கிறேன் எல்லோரும் அனுப்புவாங்க எல்லாேருக்கும் நீங்கள் மறந்துடாமல் இந்த நிகழ்ச்சிகளெலாம் அனுப்பிவிங்க சரி நான் வரேன் வா சரி போயிட்டு வா பாத்து போயிட்டு வாப்பா